ியா விநா விநாச நோஷப்லோஷவிக்லேதேதிநோ மம சத்தைரப்பைக்கமுத கல் विश्वस्य, அஹம்மாஸ் சச்சிதான இருப்பு உணர்வு இன்ப வடிவாக இருப்பதால் நான் பரம்பொருளே ஆகிறேன் பரம்பொருளாகவே இருக்கிறேன் சத்து நான் இருப்பு சித்துனா உணர்வு ஆனந்தம்னா இன்பம் இருப்பு உணர்வு இன்ப வடிவான பரம்பொருளாகவே நான் இருக்கிறேன் காரணம் இருப்பு இன்ப இருப்பு உணர்வு இன்ப வடிவாக நான் இருப்பதாலேயே நான் பிரம்மமாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல ஆழ்ந்து சிந்திப்போமேயானால் சர்வஜம் சர்வ காரணம் என்கின்ற லக்ஷணம் ஈஸ்வரனுக்கு மாத்திரமல்ல தேக வத்திரிகமான சைதன்ய திருஷ்டியில் எனக்கும் அது பொருந்தும் அகம் சர்வஜா சர்வ காரணம் பிரம்ம அஸ்மி ஸ்லோகத்தினுடைய கருத்து நான்கு ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து அகம் அக்ஷரஸ்வரூப நான் ஒருபொழுதும் அழியாத பிரம்மமாக இருக்கிறேன் அக்ஷரம் பிரம்ம அஸ்மி ஆறாவது ஸ்லோகத்தினுடைய கருத்தை பார்த்தோம் அகம் சர்வக அஸ்மி அனைத்தையும் நான் உணர்வதால் அனைத்திலும் நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் உணர்வதால் அனைத்திலும் நான் இருக்கிறேன் எனவே நான் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறேன் எங்கும் நிறைந்த பரம்பொருளாகவே நான் இருக்கிறேன் இருப்பு உணர்வு இன்ப வடிவான பரம்பொருள் நான் அனைத்து அறிந்த அனைத்திற்கும் காரணமான பரம்பொருள் நான் அழியாத பரம்பொருள் நான் எங்கும் நிறைந்த பரம்பொருள் நான் என்பது இதுவரையிலும் நாம் பார்த்த கருத்துக்கள் இனி வரப்போகிற கருத்து நான் அத்வைத ஸ்வரூபம் எனக்கு வேறாக இரண்டாவது பொருள் ஒன்று இல்லவே இல்லை என்கின்ற கருத்து படுவது ஏழாவது ஸ்லோகத்திலே எனக்கு வேறாக தெரிவது எல்லாம் ஒரு மாயத்தோற்றம் உண்மையில் அவைகள் இல்லவே இல்லை கயிறு மட்டுமே உண்மை பாம்பு ஒரு மாயத்தோற்றம் பாம்பை பார்க்கும்பொழுதும் பாம்பை பார்க்காத பொழுதும் கயிறு மாத்திரம்தான் இருந்தது கயிறை திடீரென்று பாம்பு என்று நினைத்துவிட்டோம் நினைக்கும்பொழுதும் கயிறுதான் இருந்தது அதுபோல பிரம்மம் ஒன்றேதான் யாண்டும் இருக்கிறது இருந்தது இருக்கிறது இருக்க போகிறது ஆனால் உலகம் இருப்பதாக தோன்றுவது உடலும் உலகமும் இருப்பதாக தோன்றுவது ஒரு மாயத் தோற்றம் கயிற்றில் பாம்பு போல அந்த கருத்து படுகின்ற தன்மையில் அடுத்த ஸ்லோகம் வருகிறது ஸ்லோகத்தை படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் சித் சம்பந்தோபி ரிஹம நித்தே சேனோச அஹம் அதுதான் கடைசி இதுதான் முக்கியமான பதம் அதுக்கு பார்த்ததெல்லாம் லாஜிக் நியாயம் அஹம் அத்வய அஸ்மி கைவல்ய உபனத்தில் சொன்னேன் இல்லையா என்னிடலாம் எல்லா உலகமும் தோன்றுகிறது கனவுல எப்படி நித்ரையில எப்படி கனவு என்னிடத்திலேயே தோன்றி என்னிடத்திலேயே என்னிடத்திலே ஒடுங்குகிறதோ அதே மாதிரி தான் ஜாகிரத வசி இந்த உலகம் எல்லாம் என்னிடத்திலேயே இருந்து என்னிடத்திலேயே தோன்றி இருந்து ஒடுங்குகிறது ஆகையினால அத்தனையும் வியாபிச்சிருக்கிற நான் அதற்கு வேறாக இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு இல்யூஷன் அப்போ அஹம் அத்வயா நான் அத்வைத்த ஸ்வரூபங்கிறது அதுக்கு நியாயம் சொல்கிறார் உணர்வு இல்லை என்றால் பொருளே இல்லை உணர்வு இல்லை என்றால் பொருளே இல்லை பானாத்து பானாத்து ரித்தே சத்வம் நகிபவதி உணர்வு இல்லை என்றால் பொருள் இல்லை பிரகாசம் இல்லாத ஒரு வஸ்து கிடையாது ஒரு பொருளே கிடையாது விளங்குகிறது உணர்வு இருப்பதால் தான் இருப்பே விளங்குகிறது உணர்வு இருப்பதால் தான் பொருள்களின் இருப்பே விளங்குகிறது பிரகாசம் அர்த்தம் ஆனா நீங்க உணர்வு இல்லாமல் சுவம் நகி சத்வம்னா என்ன இருப்பு பொருள்களின் இருப்பு என்பது இல்லை உணர்வு இல்லாமல் இருப்பு இல்லை இது ஒரு அப்ப உணர்வு உணர்வு இல்லாமல் பொருள் இல்லை ஒண்ணு ஒரு நியாயம் அப்புறம் என்ன சொல்லுகிறார் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நம்முடைய கண்கள் இந்திரியங்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஒளிர்விக்கக்கூடிய ஆற்றல் எதிலிருந்து வருகிறதுன்னா உண்மையிலேயே சூரியனும் ஜடம் சந்திரனும் ஜடம் நட்சத்திரங்களும் ஜடம் அக்னியும் ஜடம் கண்ணில் இருக்கிற பார்க்குற சக்தியும் ஜடம் எல்லாமே ஜடம் ஆனால் இதுக்கு பிரகாஷம் எங்கிருந்து வருகிறதுன்னா உணர்விலிருந்து தான் வருகிறதுங்கிறது அதுதான் பாருங்கள் அடுத்த பதம் அடுத்த பாதத்தில் கொஞ்சம் டஃப் தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் இப்படியே சொல்லி முடிச்சுவிட போறேன் அவ்வளவுதான் என்ன அர்த்தம்னா சிதகா ரித்தே சித்து இல்லாமல் உணர்வு இல்லாமல் அச்சிதா பானம் நபதி அச்சித்துக்கு உணரக்கூடிய தன்மை உருவாக முடியாது ஜடம் அர்த்தம் அச்சிதான்னா அர்த்தம் ஜடம் அர்த்தம் இனர்டு மேட்டம் இப்ப கண்ணுக்கு பார்க்கிற சக்தி இருக்கு காதுக்கு கேட்குற சக்தி இருக்கு மூக்குக்கு முகர்ற சக்தி இருக்கு நாக்குக்கு சுவைக்கிற சக்தி இருக்கு தோலுக்கு தொட்டு உணர்ற சக்தி இருக்கு இதெல்லாம் என்ன உணர்வு தானே கேட்டு உணர்தல் பார்த்து உணர்தல் தொட்டு உணர்தல் முகர்ந்து உணர்தல் சுவைத்து உணர்தல் இப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் இதுக்கு உணர்வு எங்கிருந்து வருகிறதுன்னா அந்த மூலப்பொருளிடமிருந்துதான் உணர்வை இரவல் பெற்று இவைகள் இயங்குகின்றன எப்படி ஒரு பிரதம மந்திரியினுடைய அதிகாரத்தை பல பேர் பகிர்ந்து கொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பவர் யார் பிரதம மந்திரி அதுபோல அதுபோல இந்த சைத்தன்யத்தினுடைய சைதன்யத்தினிடமிருந்துதான் இரவல் வாங்கிக் கொண்டு இவைகளெல்லாம் ஒளிர்கின்றன ஆனால் நமக்கு என்னவோ இதற்கு பிரகாசம் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இவைகளுக்கு உணர்வு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் நமக்கு உண்டாகிறது இதைத்தான் கட்டோபனிஷதம் முண்டகோபனிஷதம் எல்லாம் சொல்லுகிறது இமா வித்யுதா ந பாந்தி அயமக் குதா அயமக் குதா தினந்தோறும் கோவிலில் தீபாராத சொல்றாங்க பாருங்க ந தூரியோ பாதி ந சந்திர தாரகம் நாங்க தீபாராதனை எம்மாத்தம் பா பகவானு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கோம் நீ அப்படிதான் காட்டின் ஒளிர்விக்க முடியாது சூரியனை ஒளிர்விப்பவன் நீ ஆனா நாங்க என்ன சொல்றோம் இந்த கற்பூரத்தினோட தீபாராதனை வச்சுக்கணும் உன்னை நாங்கள் ஒளிர்விக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ எங்க பக்தியை பயன்படுத்துகிறதுக்கா நாங்கள் ஒரு பாவனை பண்றோம் என் உள்ளத்தை நீ ஒளிர்விக்கிறாய் என்ன என் உள்ளத்தையும் உணர்வுகளையும் நீ விளைவிக்கிற அது கடவுள்னு அர்த்தம் சொல்லணும் இங்கே அப்படி இல்லை நான் தான் சொல்லிடுறோம் அதுக்காக கேனோபுரத்தில் ஒரு பெரிய கதையே சொல்றது ஒரு ஒரு சமயம் தேவர்களுக்கெல்லாம் வந்து வா வெற்றி வந்துடுச்சு ஆசிரியர்களை ஜெயிச்சுட்டாங்க உடனே உடனே பெரிய டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டாங்க அங்கே மேலே அப்போ உடனே நான் ஆக்க அந்த வீரன் அவனை இப்படி கொன்னேன் அந்த அசுரனை இப்படி கொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி அது ஒரு ஒரு எக்ஷரூபம் உடனே அவங்களுக்கு அது என்னென்னு தெரியல கியூரியாசிட்டி அதை தெரிஞ்சுக்கணும்னு பக்கத்தில் போனாங்க போன உடனே முதல்ல இந்த அக்னி அனுப்பிச்சாங்க இந்த போன உடனே நீ யாருன்னு இது அது நீ யாருன்னு இவன் கேட்க போனான் அப்போ உடனே அது கேட்டுது நீ யாருன்னு அது கேட்டுது உடனே இவன் என்ன சொன்னால் நான் தான் அக்னி பகவான் உனக்கு என்ன சக்தி உனக்கு என்ன பேர் அவன் பண்ண டைட்டெல்லாம் சொல்கிறான் நான் தான் சோ சோன்னு சொன்னால் அக்னின்னு சொல்லக்கூடாதா நான் வந்து அகம் ஜாத்த வேதா ஜாத்தம் ஜாத்தம் வேத்தி இத்தி ஜாத்த வேதா எனக்கு தெரியும் அப்படி அப்படின்னு ரொம்ப அகங்காரமாக சொன்னான் உடனே வந்து சரி சரி இந்த இந்த புல்லை எரி பார்ப்போம் கொஞ்சோன்னா என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணி பார்த்தா அது எரியலை அது எரிக்க முடியல பயந்து ஓடி வந்துட்டான் அக்னி பகவானே ஓடி வந்துட்டான் அப்புறம் காற்ற அனுப்பிச்சாங்க அவனும் இதே மாதிரி கர்வமாக போனான் உனக்கு என்ன நான் எத்தவனாலும் தூக்கி விடுவேன் இந்த புல்லை தூக்கு பார்க்கலான்னா கதையை முடிக்கணும் முடியல அப்புறம் பார்த்தாங்க அக்னி வாயுவாலேயே முடியலைன்னா அப்புறம் நம்மை மாத்திரம் சரி சரி இந்திரனுக்கு இது ஒரு இதாக இருக்குன்னு இந்திரன் நேரம் போனான் இவன் போன நேரம் அறுத்து மறைஞ்சு போயிடுச்சு அப்போ உடனே உனக்கு அது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசை நினைக்கிறோம் உடனே அங்கே உமாதேவி பார்வதி தோன்றினாள் ஆகாசத்தில் உடனே பணிஞ்சு வணங்கினான் அது என்னம்மா அப்படின்னு கேட்டான் அதுதான் பிரம்மம் அதனால தான் நீங்களாம் ஜெயிச்சிங்க உங்களுக்கு ஒரே சந்தோஷம் குஷி நான் பண்ணிட்டேன் சக்சஸ் ஐ எம் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிட்ருக்க அது இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்ன உடனே அந்த இந்திரனுக்கு முதல்ல ஞானம் கிடச்சுதான் அதுக்கப்புறம் அவன் மத்தவங்களைஷத்துல உண்மையிலேயே சக்தி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு கதை கண்டம் உத்தம அதிகாரிக்கு இது புரியல என்ன மத்தியம் அதிகாரிக்குன்னு இந்த ரெண்டு கதையை வச்சிருக்கு கேனோபனுஷத்து முதல் பகுதி எது தெரியுமோ இந்திரியங்களுக்கு உண்மையில் ஆற்றல் இல்லை அது அதனிடமிருந்து தன்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றலை ஒளிர்விக்க வேண்டுமானால் சைதன்யத்தின் துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு புரிய வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் போஷன் அதை புரியலேன்னு சொன்னால் இந்த கதையைப்படி இந்த தேவ அக்னி இந்திரன்லாம் வேற யாரும் இல்லை இந்திரங்கிறது நம்ம மனசு அக்னி வாயுங்கிறதுலாம் நம்ம இந்திரியங்கள் இந்திரியங்களாலும் மனதாலும் பரம்பொருளை தெரிந்து கொள்ள முடியாது அப்ப உமாதேவி யாருன்னா வேதாந்த சாஸ்திரம் பிரம்ம வித்யா ரூபிணி அவதான் சொல்லி கொடுத்தா அப்புறம் எதுக்கு இந்த மனசுக்கு இந்த மனதாகிய இந்திரனுக்கு சொல்லி கொடுத்தாங்க தத்துவம் என்ன புரிய இந்த ஆச்சித்தான பதார்த்தங்களுக்கெல்லாம் கிருஷ்ணகேசுல தத் பாசயத்தே சூரிய நசாங்கோ நாவகத் தன் தத்தாம பரமம் மமா இதுக்குன்னே ஒரு பிராமணம் ஹோல் போர்ஷன் இருக்கு பிருகதாரமிக உபனிஷத்துல ஸ்வயம் ஜியோதி பிராமணம்னே பேரு நம்ம சாதாரணமா ஸ்வயஞ்சோதின்னு சொல்லிடுறோம் அந்த ஸ்வயம் ஜோதியை விளக்கறதுக்காக வேண்டி ஹோல் உபநிஷத் ஒரு போர்ஷனே அதுக்குன்னே ஒரு பெரிய போர்ஷனே இருக்கு சங்கராச்சாரிய அது ஒரு ஸ்லோகத்துல ஏக ஸ்லோக பிரகரணம் பிரகரணம்னு சொல்லி அந்த சுயம் ஜோதி பிராமணத்தினுடைய கருத்தை ஒரு ஸ்லோகத்துல சொல்லி வச்சிருக்காரு ஒரே ஸ்லோகம் டெக்ஸ்ட் ஓவர் அவர் கேட்கிறார் பகல்ல உனக்கு ஒளி தருவது எது சூரியன் இரவில் அக்னி இந்த இரண்டும் இல்லாத பொழுது அப்படின்னா கேள்வி வந்து தெரிந்து கொள்கிறேன் வேற எதனால் தெரிந்து இந்திரியங்களால் தெரிந்து கொள்கிறார்கள் இந்திரியங்களை எதனால் தெரிந்து கொள்கிறாயின் கெபர் மனதால் தெரிந்து கொள்கிறேன் தெரிந்து கொள்ளுகிறாய் நான் தெரிந்து கொள்கிறேன் உன்னை எதனால் தெரிந்து நான் நானாகவே இருக்கிறேன் முடிச்சுவர் ஓவர் இப்போ அதே மாதிரி தான் இங்கே சொல்லுகிறது இந்த கண்ணுக்கு அது மூக்குக்கெல்லாம் என்னமோ தனியாக உணர்வு இருக்குன்னு நினைக்காது இந்த அச்சித்து இந்த ஜடமான ஒளி தருவது அதை ஒளி கொடுத்து ஒளி விப்பது அதுக்கு பேர் அனுபாத்தின்னு பேர் சொம் வந்து ஸ்வயாதி நானே ஒளிர்கிறேன் என்னை ஒளிர்விப்பதற்கு இன்னொன்னு தேவையில்லை விஷயங்களை ஒளிர்விப்பதற்கு இந்திரியங்கள் தேவை ஆப்ஜெக்ட்ஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் வேணும் சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆகிய இந்திரியங்களை பிரகாசப்படுத்துறதுக்கு மனசு வேணும் மனசை ஒளிர்விக்கிறதுக்கு நான் வேணும் என்ன ஒளிர்விக்கிறதுக்கு என்ன வேணும் முடிவு இல்லாம ஆகையினால குருவிக்கிறதை என்னென்னு கேட்டு விடாதீங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆகினால அது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் அனவஸ்தா தோஷம் ஒன்று முடிவின்மை என்கின்ற ஒரு குற்றம் ஏற்பட்டுவிடும் என்னை நானே உணர்கிறேன் மற்றவைகள் என்னால் உணரக்கூடிய ஆற்றலை பெறுகின்றன அவ்வளவுதான் அனுபாத்தி மனம் அனுபத்தி இந்திரியங்கள் அனுபாந்தி இந்திரியாணி அனுபாந்தி அனுபாந்தி சூரியன் அனுபாத்தி அகம் பாமி பாமி விளங்குகிறேன் அகம் அஸ்மி சதா பாமின்னு வந்தது பாருங்க ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம் இப்ப சொல்றோம் உணர்வில்லாமல் பொருள்கள் இல்லை பொருள்களில் இருக்கின்ற உணர்வும் கூட அதாவது சத்துவ பிரதான ஜடத்துல வந்து உணர்வு இருக்கு உணர்வு வெளிப்படுகிறது அந்த உணர்வு வெளிப்படுவதும் கூட இந்த பேருணர்வினால்தான் அதிலும் உணர்வு வெளிப்படுகிறது அதற்கு ஒரு ஆற்றல் இருப்பதால் அந்த பேருணர்வை அது வெளிப்படுத்துகிறது அவ்வளவுதான் புரிகிறது இல்லையா புரிஞ்சான அவ்வளவுதான் அஜிதா அஜிதா அஜித பானம் சித்தேகே ரித்தே ரித்தேன்னா வீணான்னு அர்த்தம் வீணான்னா இல்லாமல் அர்த்தம் சித்து இல்லாமல் சித்து இல்லாமல் ஜடத்திற்கு உணர்விக்கக்கூடிய ஆற்றல் இல்லை பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பத்துக்கு எப்படி பிரகாசப்படுத்துகிற சக்தி வரும் இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லிடுறேன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரிஞ்சிடும் இது இருளியில சூரியனுடைய ஒளி இருக்கு இந்திரியங்கள் மனசு புத்தி இதெல்லாம் கண்ணாடி மாதிரி இந்த உலகம் ஆப்ஜெக்ட் இருக்க இதெல்லாம் விஷயங்கள் ரூம் மாதிரி எங்கும் நிறைந்திருக்கிற சைத்தன்யம் இருக்கு அதுதான் சைத்தன்யம் பிரம்ம அதில் இருக்கிற அந்த சைத்தன்யத்தை இதெல்லாம் ரிஃப்ளக்ட் பண்ணி ஒளிர்விக்கிறது எப்படி கண்ணாடிக்கு சுயமாக ஒளிர்விக்கக்கூடிய சக்தி இல்லையோ அது போன்று மனதிற்கும் சுயமாக பொருள்களை ஒளிர்விக்கும் ஆற்றல் இல்லை அதான் கருத்து இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுது இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சு போய்டும் இந்த திருஷ்டாந்தம் புரிஞ்சுதுன்னா தாஷ்டாந்தம் புரிஞ்சு போயிடும் ந கனெக்ஷன் இருக்கு ஒத்துக்கிறீங்கல்ல அப்போ பேருணர்வு ஒன்று இருக்கு இன்னொன்னு உணர்வு இருக்கு அதை சம்பந்தப்படுதில்லை விஷயங்களோட தான் அது கற்பனைங்கிறது அடுத்தலாம் என்ன சொல்றாரு சித் சம்பந்தோப்பி சம்பவதி இந்த ஜட பொருள்கள் சேர்ந்து இருப்பதால் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அப்படிதானே நீங்க சொல்லணும் தானே அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே அப்படி கிடையாது அது ஒரு கற்பனை அந்த சம்பந்தம் இருக்கே தொடர்பு இருக்கு இல்லையா தொடர்பு இருக்கிறது என்று சொன்னாலே இரண்டு பொருள்கள் இருந்தால்தானே தொடர்பு சொல்ல முடியும் அப்படி இல்லை அது ஒரு கற்பனை அந்த தொடர்பே ஒரு கற்பனை அது இன்னும் போக போறார் புரிஞ்சுக்கோ சித் சம்பந்தோப்பி அத்தியாசா திருத்த சம்பவத்தை கற்பிக்காமல் சித் சம்பந்தம் ஜடத்திற்கு உண்டாகாது ஜடமே கற்பிதம் அந்த ஜடத்துக்கும் சித்துக்கும் இருக்கிற சம்பந்தமும் கல்பிதம் ஜட பொருள்களே தோற்றம் மாய தோற்றம் அந்த மாய தோற்றமாக ஜடமானது சைதன்யத்தோட சம்பந்தம் உள்ளதாக இருக்குதுன்னு சொன்னால் என்னன்னா அதுவும் சம்பந்தமும் தோற்றம் ஜட பதார்த்தமும் அந்த ஜட பதார்த்தத்துக்கும் இருக்கிற சம்பந்தமும் இல்லை நீ புரிஞ்சாச்சுன்னா விட்டுட வேண்டிதான் அவ்வளவுதான் அத சித் சம்பந்த அப்படி சைத்தன்யத்தோடு இருக்கிற சம்பந்தமும் கூட அத்தியாசம் இல்லாமல் உண்டாகாது அத்தியாசம்னா என்ன அத்தியாசம்னா கற்பனை அர்த்தம் அத்தியாசம் அப்படி ஒரு எண்ணம் அத்தியாச சம்பந்தா தூ வாஸ்தவிக சம்பந்தா உண்மையான சம்பந்தம் இல்லைக்கு நீங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பிரம்மசூத்திரி சங்கராச்சாரியோட இன்ட்ரட்ஷனை வரி விடாம ஒழுங்கா படிச்சு புரிஞ்சாதான் தெரியும் சம்பந்தோபி அத்தியாச போறோம் இதுக்கு மேல நம்ம வியாக்கியானம் பண்ண போறது இல்லை அத்தியாசமும் கூட அத்தியாசத்தினால தான் சம்பந்தமே உண்மையிலேயே தித்தியமான வஸ்து கிடையாது சம்பந்த பொருடத்தில் இருக்கின்ற உணர்வும் கூட பேருணர்வின் தொடர்பால் தான் உண்டாகிறது அந்த தொடர்பும் கூட ஒரு கற்பனை தான் கரு அந்த தொடர்பும் கூட ஒரு கற்பனை தான் எனவே அந்த பொருள்கள் என்று சொல்லிவிட்டு அந்த காரணத்தினால என்ன அத்வய் நான் இருக்கேன் எனக்கும் சொல்லாட்லி அசோசியேட்டடா இருந்தாலும் கூட அது ரொம்ப பரிபூர்ணமா வியாபிச்சு ஒட்டின் இருந்தாலும் கூட வாஸ்தவமா அது கிடையாது பாம்பு வந்து இன்டிமேட்டா அசோசியேட் ஆயிருக்கு எதுல கயிறில் சத்தியமா ஆரடி நீல கயிறு இல்ல ஆரடி பாம்பு தான் தெரியும் அஞ்சு அஞ்சு குண்டு பாம்புல அஞ்சு அஞ்சு குண்டு கயிறு இல்லை அஞ்சு குண்டு பாம்பு தான் தெரியும் அது மாதிரி மனசு இதெல்லாம் எங்கிட்ட சம்பந்தப்பட்டிருந்தாலும் அது உண்மையிலேயே கிடையாது அதனால நான் ஒன்னும் பாதிக்கப்படுறது இல்லை அது ஒரு தோற்றம் தோற்றம் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுபா சம்பளம் கொடுங்க முடியுமா அதை அக்கௌண்ட்ல சேர்ப்போமா நிழல நிழல என்னை கணக்குல எடுத்துப்போமோ இப்ப இங்க இத்தனை பேர் இருக்கிறார்கள் அவங்களோட நிலவையும் சேர்த்துக்கணும் உண்மையாக இருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை நிழல் என்பது உண்மையாக வியாபகாரிக காலத்தில் தோன்றினாலும் அதை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை அதே நான் பேரு இந்த மனம் வேறு என்று இரண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட மனங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது மன முதலான என்ன ஒன்னா ரெண்டா தஸ்மாத் அஹம் அத்வைதம் பிரம்ம அஸ்மிஷ் பிரஜம் பிரஜம் அதிருஷ்டம வியவஹாரியமிராஹியமலட்சணமச்சித்தியமவியபதேசியமே காத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜேய இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா ஆறு நாள் ஆகும் இந்த மந்திரத்துக்கு மாண்டோக்கியோ உபனிஷத்தினுடைய ஜம் இந்த மந்திரம் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறேன்னா அத்வைதம் அவ்வளவுதான் அைத்தம்ைத்தம்ன ம் இவ மே இல்லை ம் மாறி இருக்கே தவிர வசத்தமே நாஸ்தி ஒன்றுதான் இருக்குதான் தின அஹம் அதுவய அஸ்மி அப்பன்னா இதெல்லாம் தெரியறதேப்பா இந்த அனுபவப்படுறேன்னு அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு என்னன்னு நீங்கள் சொன்னாலும் கூட நான் வந்து நீங்களும் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க நாங்களும் உட்காந்து கேட்டுட்ருக்கோம் அப்போ இருக்கிறது என்ன ஒன்றுங்கிறீங்க இந்த பரிபூர்ண துவைதத்தில் உட்கார்ந்து கொண்டு அத்வைதத்தை பற்றி எப்படி நினைக்கிறேன் பரிபூர்ண துவைதத்தில் தான் அத்வைதத்தை பேச முடியும் ஓதரிய துவைதமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும்ன்னார் தாய் மாணவர் வேதமுடன் நாகம புராண இத கலைகள் முதல் எல்லாம் அத்வைத மார்க்கத்தையே வெடிவாய் எடுத்து உரைக்கும் ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானம் ஆகும் ஊகம் அனுபவம் வச்சனம் மூன்றுக்கும் ஒவ்வொரு மீதுனர் ஆதலால் எனக்கு இனி சரியை கிரியாதிகள் போதும் யாது ஒன்று பாவித்திடின் அதுவாய் வந்து எனக்கு அருள் செய்வாய் இருக்கட்டும் அது பெரிய விஷயம் எதுக்கு சொல்றோன்னா இப்படி துவைத்தில்தான் அத்வைதத்தை பற்றி பேச முடியும் அத்வைதத்தில் அத்வைதத்தை பேச முடியுமா சாதாரண புத்திக்கே புரியும் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் தர்க்கமெல்லாம் படிக்க வேண்டாம் சாதாரண புத்திக்கே இது புரிஞ்சிடும் கேட்குற விதமாக கேட்கணும் அவ்வளோதான் ஆக எல்லாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேனே சுவாமி அப்படின்னா அனுபவிச்சிருக்கிறதுனால விளக்கி சொல்லுகிறது கருத்து என்னூபி அஸ்மித்த புரிய வைக்கிறதுக்காக வேண்டி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஸ்லோகம் இன்னும் வரப்போற ஸ்லோகம்லாம் அதுதான் இருந்தாலும் கூட பதிமூணாவது ஸ்லோகத்தில இருந்து நிர்வீகார லட்சணம் சொல்லப்பட போகிறது அதனால பன்னெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் இதுக்கே விளக்கம் சொல்ல போற நான் அத்வைத ஸ்வரூபந்தான் அப்படிங்கறத சொல்ல போகிறார் பிராணோ ந மனோ நீஹி ஆீட்ராயேந்திரா நனோ நீ மம்த நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே ஆத்மாவை தெரிந்து கொள்ளாத வரை மோட்சம் என்பதை சிந்தித்து கூட பார்த்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கு அயனாயா நீ வந்து ஆத்ம ஞானம் இல்லாம இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழவே முடியாது செல்ஃப் நாலட்ஜ் இல்லைன்னா அட்லீஸ்ட் கடவுளுக்கு நான் கட்டுப்பட்டவங்கிற செல்ஃப் நாலெட்ஜாவது வேணும் ஆனா அதுவும் போராது அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது ஆத்ம ஜானம் பரிபூர்ணமா தெரிஞ்சு உண்மையிலே நான் யாரு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடில்லை அப்படின்னு கைவில் நவநீதத்துல குருநாதர் சிஷியனை பார்த்து சொல்றேன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே நீ கேட்டதுனால சொன்னேன்ப்பான் இல்லை நீ சும்மா உன்னை கூப்பிட்டு உன்னை நீ தெரிஞ்சுக்கோ உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு நான் சொல்லலை நீ என்ன கேட்ட அதனால சொன்னே அதே மாதிரி த தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அர்ச்சிக்கான தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே திரு வள்ளுவரம் ஒரே துணூண்டு மிளகாயில சொல்லிவிட்டார் ஊசி மிளகாய் குரல் அதெல்லாம் என்னன்னா யான் எனது எனும் செருக்கு அருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் கர்மகாண்டம் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தும் வைக்கப்படும் கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்னன்னு யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அவ்வளவுதான் யான் எனது எனும் செருக்கு என்ன ஆகணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண வேண்டும் நான் யாரு தேகோ நாகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா தேகம் நான் இல்லை அப்ப இந்த தத்துவம் எல்லாம் புரிஞ்சுக்காம சொல்ல முடியாது அதனால நம்மளை பத்தி நாம தெரிஞ்சிருக்காம இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறத விட முட்டாள்தான் பெரிய பெருசா இருக்கவே முடியாது இந்த அடிக்கடி இந்த பைபிள் கொட்டேஷன் எழுதுவாங்க ரோட்ல தெருவுல நிறைய எழுதி போட்டிருப்பாங்க இந்த உலகம் முழுவதையும் மனிதன் அடைந்து விட்டாலும் கூட தன்னை பற்றி அவன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால அவனுக்கு என்ன பயன் அப்படின்னு பைபிள் வார்டு கூட பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயோ அதுல கூட இருக்கு ஆனா அவங்க அதுக்கு என்ன மீனிங் சொல்லுவாங்களோ தெரியாது நான் பாவின்னு தெரிஞ்சுக்கணும்பாங்க அது வேற விஷயம் நீ பாவின்னு புரிஞ்சுக்கணும் அப்பத்தான் நீ பாவத்தை போகிறது கடவுள்கிட்ட போனாங்களோ என்னவோ இருக்கு அவங்களும் இருக்கு தன்னை அறிஞ்சுக்கணும் அது அறியணுங்கிறதுக்காக தான் தரதி சோகம் ஆத்மவீத்துன்னு சொல்லுகிறது சாந்தோக்கிய உனிஷத் ஆத்மவீத்து ஆத்மாவை தெரிந்து கொள்ளுபவன் சோகம் தரதி கடக்குறான் நாரதர் சொல்றார் நாரதர் வந்து சொல்றார் சனத்குமார் பகவானே நான் எல்லாம் படிச்சுட்டேன் ஆனா ஆத்மாவை பத்தி தான் தெரிஞ்சுக்கல அதனால உங்ககிட்ட வந்திருக்கேன் இப்படி சொன்னாங்க பெரியவங்கெல்லாம் ஆத்மாவை தெரிந்து கொள்வன் துயரங்களை கடக்குறான்னு ஒரு பெரியவர் சொன்னார் அது போய் குரு கிட்ட கேட்டாதான் தெரியும் சொன்னார் அதனால நான் மரியாதையா வந்திருக்கேன் உங்கள்கிட்ட நீங்களும் மரியாதையா சொல்லிக் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம பாஷை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது அதை வந்து அப்படி அவர் வந்து கேட்கிறாரு அது மாதிரி இங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லி எதுக்கு இந்த பூர்வ பீடிக்கை போடுறேன்னா இதெல்லாம் தெரிஞ்சாகணும் இல்லாட்டி நான் பாடு சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு இன்னமும் சாமியார் சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க வந்து இதெல்லாம் படிச்சா இதெல்லாம் படிக்கிறதுனால என்னங்கன்னா புஸ்தகத்தை படிக்கிறவமும் இல்லை விஷயத்தை படிக்கிற போது வேற ஏதோ படிக்கல ராமாயண மகாபாரதம்னா ராமர் வந்தார் பிறந்தார் கௌசல்யின் மகனாக வளர்ந்தார் தசரத பிறந்தார் அப்படின்னு எழுத்துட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இது சொல்றதெல்லாம் நம்மளை பற்றி சொல்லிகிட்டு தர்மர் அப்படி இருந்தார் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இப்படி வாழ்ந்தார் மகாத்மா காந்தி பிறந்தார் போனார் இப்படிலாம் வரிசை கதையெல்லாம் படிக்கலாம் அதில் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த அத்யத மகிரந்தோங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் கண்ணாடிய பாக்கிறோமா நம்மளை பார்க்கிறோமா கண்ணாடியில நம்மளை சொல்லுங்க வேதாந்தாஸ்திர நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இது ராமரை பத்தியோ கிருஷ்ணரை பற்றியோ அவங்க இப்படி இருந்தாங்க இவங்க இப்படி வாழ்ந்தாங்க இப்படி போனாங்க அப்படிங்கிறது இல்லை நான் யாரையா எனக்கு தெரியவே மாட்டேங்கிறது படாதபாடு பட்டுருக்கேன் விடுஞ்செழுந்தால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எதுக்காக பிறந்தேன்னு தெரியல ஏன் வாழ்கிறேன்னு தெரியல ஏன் சாக போகிறேன்னும் புரிய மாட்டேங்குது என்ன லைஃப் இது சில வெளியில சிரிக்கிறா உள்ள அழுகுன்ட்ருக்கேன் சில சமயம் உள்ள சிரிக்கிறா வெளியில் அழுகிறேன் அழுகிற மாதிரி நடிக்கிறேன் என்னதான் இது லைஃப் உங்க தானே அப்போ நான் உண்மையில நான் யாரு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்போதான் இதெல்லாம் இந்த மாதிரி விளக்கங்கள்னா நமக்கு நீ பரம்பொருளப்பா நீ வந்து ஏதோ பிறந்து கிறந்து ஷாக போகிற நினைக்காதே இதெல்லாம் உங்ககிட்ட அப்படியே ஒன்று பெரிய மாய வந்து இப்போ உண்மையு நம்ப வச்சிட்ருக்கு பணமெல்லாம் பெருசாக்கும் பதவி பெருசாக்கும் புகழ் பெருசாக்கும் மாடு மனை வீடு சுற்றம் எல்லாம் பெருசு அப்படின்னு உனக்கு ஒன்றும் இப்படி நினச்சிட்ருக்கேன் ஒரு மண்ணும் இருக்க போகிறதில்ல எல்லாம் இப்படி வரும் நீர்க்குமொழி மாதிரி புத் புத் புதானிவ அப்படியே நீர்க்குமொழி மாதிரி வரும் போயிடும் அவர் நிலையாமையை பற்றி பேச ஆரம்பிச்சாருன்னா திருமூலர் வண்டி வண்டியா சொல்வார் யாக்கை நிலையாமை செல்வ நிலையாமை அந்த நிலையாமை இந்த நிலையாமை வண்டி வண்டியா சொல்வார் இப்போ நான் வந்து சப்ஜெக்டை விட்டு ஏன் இதெல்லாம் பேசுறேன்னா எதுக்காக இதை படிக்கிறோம்னு கொஞ்சம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் என்னன்னா இதில் தெரிஞ்சுக்க போறது நம்மளை பத்தி அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கருத்துக்களை சொல்றேன் அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் திரும்பும் அதுக்காக வேண்டி ஸ்லோகத்தில் என்ன சொல்லி இருக்குன்னா மமதா பரிரப்துவாது இதம் தியா ஆக்கிரீடத்வாத்து ரெண்டு லாஜிக் ஹேத்து அகம் ந தேகா அகம் ந இந்திரியம் அஹம் ந பிராண அகம் ந மனஹா அகம் ந தீஹி அவ்வளவுதான் மனோபுத்தி அகங்கார சித்தானினாஹம் நோத்திரதிஹ்வே நிரான நேத்திரே நோம பூமிர் நேஜோ நவாயு சிதானந்த ரூபிவோம் சிவோகம் அதே அர்த்தந்தான் இது ஆனால் அதுக்கு லாஜிக் சொல்கிறாங்க சப்ரைம் அது வந்து நிதித்யாசன ஸ்லோகம் எது மனோபுத்தி அகங்கார சித்தானினாக ஆனால் இங்கே ஹேத்து சொல்லியிருக்கு எதனால நான் மனசு இல்லை புத்தி இல்லை இந்திரியங்கள் இல்லைன்னு சொல்கிறாரு மமதா பரிரப்துவேஜ் ரொம்ப அழகா போடுற மமதா எனது என்னும் எண்ணத்தால் தழுவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார் பரிரப்தான் தழுவது பரிரப்துவ எனது என்னும் எண்ணத்தால் தழுவப்பட்டிருப்பதால் அது மாத்திரமல்ல இத இது என்னும் புத்தியினால் விளையாடப்படுவதால் விளையாடப்படுவதுன்னா என்ன அர்த்தம் விளையாடப்படுவதுனா அறியப்படுவதால் அனுபவிக்கப்படுவதால் ரெண்டு ஹேது என்னது எனது என்னும் எண்ணத்தால் தழுவப்படுவதால் தழுவனும்னா ரெண்டு இருக்கணும் இல்லை வந்து நான் புஸ்தகத்தை தழுவேன்னா அப்போ புஸ்தகம் வேற நான் வேறுதான் அப்புறம் அது மாத்திரம் இல்லை இதேகே ஆக்ரீடத்வாத் அதனால நான் என்ன பண்றேன் எனது என்று விஷய எனக்கு விஷயமாக இருப்பதால் இது என்று விஷயமாக இருப்பதால் இது என்னுடையது இது ரெண்டு இந்த ரெண்டு பணம் போடுங்க என்னுடைய என்னுடைய கடிகாரம் இது கடிகாரம் என்னுடைய கடிகாரம் போது நான் வேற உடையது வேறதானே ஷஷ்டி சம்பந்திருக்கு வியாகரணம் ஆறாம் வேற்றுமை தொடர்போடு சொல்ல வேண்டும் என்பது விதி இல்லையா எது தொடர்புடையதோ அது ஆறாம் வேற்று ஷஷ்டி சம்பந்த அப்படின்னு சூத்திரம் ஷஷ்டி சம்பந்த சம்பந்தத்தில் தான் ஷஷ்டி விபத்து யூஸ் பண்ணணும் என்னுடையதுன்னு சொல்ற போதே அது நான் இல்லையே என்னுடையது என்னுடைய கிடிகாரம் நானா கடிகாரம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் வச்சுட்டே இருக்கணும் இருக்கணும் எங்க போனாலும் பாத்ரூம் போனாலும் டாய்லெட் போனாலும் கையில் வச்சுக்கிண்டே சுத்திகிட்டே இருக்கணும் முடியுமா அது என்னுடையது பேர் தான் என்னுடையது விவகாரத்துக்கு தான் வச்சுட்டு இருக்கேன் நான் என்னுடையது நான் இல்லை உடைமை பொருள் ஒரே அர்த்தம் தான் புரிய வைக்கிறது என்னுடையது என்னுடைய உடம்பு சரியா இல்ல டாக்டர் நான் சரியா இல்லை டாக்டர்னா என்ன ஆகும் மேலே சாமியை போய் பார்த்துட்டு வாங்குவார் டாக்டர்கிட்ட போய் உடம்பு என்னுடைய உடம்பு சரியா இல்லைன்னு சொன்னால் சரி வைத்தியம் பண்ணுறேன் பார் டாக்டர் நான் சரியா இல்லைன்னா அப்போனா மேலே சாமியாக இருக்கார் போய் கொஞ்சம் பேசிட்டு வாங்குவார் நான் சரியா இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது சொல்ல முடியுமா அதுதான் பாஷை நம்ம பாரத தேச பாஷைக்கும் வெளிநாட்டு பாஷைக்கும் வித்தியாசம் ஐ ஆம் நாட் வேல் அவங்க சொல்றது இங்கே என்ன சொல்றோம் எனக்கு உடம்பு சரியில்லை உடல் நலம் சரியாக இல்லை அவ்வளவு எனது நலம் சரியாக உடல் நலம் இருக்கு எல்லா பாஷையிலும் இருக்கா அது எல்லா பாஷையிலும் இருக்குமா இருக்கீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா திஷ்டிவா இத்தியா உனி உங்ககிட்ட இருக்கியான்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா வாடி வலி த காலில் வலி இருந்தா நான் கால உட்கார்ந்துல வலி இருந்தா நான் முழங்காலில் இருக்கிறேன்னு அர்த்தம் எந்த உடம்புல எங்கேயும் அதுமா இருக்கியா சோ போட்டா ஒரு ஒத்தக்கொம்ப போட்டு சக்காரம் போட்டு ஒரு காலை போட்டு இசு போட்டு தா போட்டு இம் போட்டு சொஸ்தமா இருக்கியா மெட்ராஸ் பாஷமா இருக்கு சொத்தமா இருக்கியா நீ நீயா இருக்கியா அவ்வளவுதான் அப்போ இதுதான் அர்த்தம் இதெல்லாம் வந்து இது நானு அது நானு நினைச்சுட்டு இருக்கேன் பாருங்க நான் தான் இது நான் அழகா இருக்கேனா பாருங்க அப்படின்னு சொல்லி மேமத்மா கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இப்படிvari அப்படிvari இந்த இத இப்படி எடுத்து விட்டு இது இப்படி எடுத்து விட்டு அப்படியே எல்லாம் பண்ணி புறவத்துக்கு எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்ல பணவெறி தான் பார்க்க நல்லா இருக்கணும் லட்சணமாக்கா விறச்சு போட்டு போடாது ஆனா இப்ப விறச்சு போட்டு போறது அலங்காரமே நல்ல இப்ப உலகம் இப்படி போயிடு ஆமா ஆமா இப்ப எல்லா பிரசாசி மாதிரி இப்படி வச்சு அப்படியே வரணும் அது கல்யாண காரிய மங்கள காரியத்larini முன்னாடி நின்னு அவங்களுக்கு ஹெல்ப் வேர் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் பார்க்கல அங்கங்க நல்ல பங்கு வேற ஒரு பங்கு தெரியுறதும் என்ன ஆயிடுறதுன்னா அவன் வயசானால் விடுமாது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி நான் பூஜை பண்ணி இதுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலாக ஹோம் ஒர்க்கானு வேற கேள்வி ஆன்மீக வழியாகவும் சரி பண்ண முடியுமா என்ன ஏன்னா இளமையோடு இருப்பதற்காக ஏதாவது வழி உண்டா இல்லாட்டி பழனியில் போய் என்னது காயகல்பமா என்ன நடந்தாலும் சரி நெடுநாள் இருந்த வெறும் நிலையாகவே இன்னும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் அவ்வளோதான் தாய்மான் சொன்னார் ஆனால் நடக்காது அதான் என்னன்னா நீ இப்பவே இந்த அபிமானத்தை விடு நிச்சயமா இன்னைக்கு காலம்பரை வர்ணிச்ச வர்ணனையில அவ ஓடணும் அப்படி வர்ணிச்சிருக்காரு மௌலிஜி உண்மையா கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா அத கேட்ட உடனே தொந்தி சரிய அந்த பிடுங்கன்னு சொன்ன உடனே நமக்கே பயமா இருக்கு ஐயோ நமக்கு இந்த கதிலாம் வரப்போறது அன்னைக்கு இந்த அகம்பர மாசம் சொல்ல முடியுமா ீங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க நாங்க இப்பவே நல்லா இருக்கிற போது போயிடணும்னா அவ்வளவு பிராரப்தத்தை அவ்வளவு ஈஸியா முடிச்சுடலாங்க நினைச்சா பகவான் விழவா போறாரு முடியாது அதனால தேகத்தை வந்து நானே நினைச்சுட்டு இருக்கிறதுனால தேகத்தில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் என்னோடதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக வேண்டி அவர் சொல்றார் அஹம் ஸ்தூலஹா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு அஹம் ஸ்தூலஹா ஆஸ்மி அகம் கிருஷகா அஸ்மி அஹம் ரத்தவர்ணீயா அஹம் அஹம் கிருஷ்ணவர்ணீயா ஸ்தூலகான்னு நினைத்தோம் நான் குண்டா இருக்கேன் கிருஷன நான் இழைச்சி போயிட்டேன் நான் சகப்பா இருக்கேன் நான் கருப்பாக இருக்கேன் சொல்றது இந்திரியம் அப்படின்னு நினைத்தோம் எனக்கு காது கேட்க மாட்டேங்குது குறவையாக அகம் பதிரகா அஸ்மி அகம் மூக்கஹா அஸ்மி அஹம் மூக்க மூக்கான ஊமையாக இருக்கிறேன் நான் ஊமையாக இருக்கிறேன் நான் செவிடனாக இருக்கிறேன் அகம் அந்த அஸ்மி நான் குருடனாக இருக்கிறேன் நினைச்சுக்கிறேன் அதெல்லாம் அதோட தர்மம் எதோட தர்மம் கண்ணோடது எனக்கு நான் குருட இல்லை கண்ணு தான் குருடு நான் கண்ணு இல்லை கண்ணு எங்கிட்ட இருக்கு அவ்வளவுதான் அதனால என்ன நினச்சுக்கிறோம் அந்த அதோடு சேர்ந்த ஒரு ஐடென்டிஃபி பண்ணோன்னு ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சு எனக்கு காதையே கேட்கலையே என் முன்னாடியே என்ன என்ன திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியலையேன்னா அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்ல நீ திட்டு சில பேருக்கு வந்து யாராவது சொன்னாங்க அந்த வயசானவங்கள்ட்ட நான் ரொம்ப பார்த்துருக்கேன் அது அதாவது அந்த வயசானவங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சும்மா இருக்குதான் கேட்கலன்னு ஆமாம் எனக்கு கேட்கலேன்னு வச்சு விட்டாடு எல்லாரும் இப்படி பண்ணி விட்டாடு இந்த ஆத்த எல்லாரும் சேர்ந்து இப்படி வந்து உண்மத்தி சொல்லாம பகவான் என்னை ஏன் தான் படைச்சாரோ தெரியல இப்படி காது கேட்காம பண்ணிவிட்டாரு அப்படின்னு ஒரே அழுக வீட்ல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு அவன் வந்து ரொம்ப சத்தமா பேசா நீ ரொம்ப சத்தமா பேசாது என்ன காது நன்னா கேக்கும் நாவே கேட்கல சேவாலே கேட்க மாட்டேங்கிற அது வந்து இப்படி சொன்ன உடனே அந்த அந்த அபிமானம் யோ நான் நான் நான் செவிடரா செவிடாகும் தர்மம் பிராணன் சாப்பிடலை ஏன்னா வேதாந்தம் படித்தாச்சுன்னா என்னாகும்னா இப்போ சாப்பாடு கிடைக்கல என்ன கடவுளை நினச்சேன் அப்படியே நல்ல சத்துவத்தை நினச்சேன் அப்படி போய்டும் ஆனால் அது இல்லைன்னா தாங்க முடியல தாங்க முடியல எனக்கு பசிக்குது நானே பசியாக மாறிட்டேன் பசியாக நானே மாறி நானே தாகமாக மாறி எல்லாம் பண்ணுறேன் அது பிராணனுடைய தர்மம் ஆத்மாவுக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை பிராணனுக்குத்தான் பசியும் தாகமும் அடுத்தது மனஹா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஐயோ சுவாமிஜி நான் எத்தனை வருஷமா ஆன்மீகத்தில் இருக்கேன்னு தெரியுமா எக்கச்சக்கமான வருஷமா நான் ஒரு நாள் கூட கடவுளை நினைக்காத நாள் கிடையாது ஆனாலும் கூட சுவாமிஜி அப்பப்போ அக்கரமான வக்கரமான எண்ணங்கள்லாம் என் மனசில் உதிக்கிறது சுவாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல முழிக்கிறேன் சுவாமின்னா நீ இத்தனை வருஷமா தர்மமாக வாழ்ந்துட்டே இல்லை நான் வாழ்ந்துட்டேன் இனிமேல் உன்னால் அதர்மமாக இயங்க முடியுமா இயங்க முடியாது ஆனா மனசுல அந்த எண்ணங்கள் இருக்கே சாமி எண்ணம் இருந்தா செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்களே சாஸ்திரத்துல என் மனசா தியாஜதி தத் கர்மனா வேதம் சொல்லுகிறது எதை மனசுல நினைக்கிறானோ அதத்தான் பேசுறான் அதத்தான் செயல்லையும் காட்டுறான் இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இதெல்லாம் பேச்ச வச்சே கண்டுபிடிச்சிடுவான் அவனுடைய அவனுடைய ஸ்வாவம் என்ன கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அவ்வளவுதான் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லது அவங்க எதை வந்து சொல் எம்பைஸ் பண்ணி சொல்றாங்களோ அதுல இருந்து அந்த பர்சனாலிட்டி அந்த பர்சனையே நம்ம வந்து எடை போட்டுட முடியும் பெரிய கஷ்டம் இல்லது அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாரு மனசுல இவ்வளவு எண்ணம் இருக்குன்னு நீ மனசே இல்லை அவ்வளவுதான் நீ மனசுன்னு நினைச்சிக்காத மனசுன்னு இருந்தா நூத்துக்கு நூறு நல்ல எண்ணத்தோட மனசு இருக்கவே முடியாது நூத்துக்கு நூறு ஏன்னா வேதனே சொல்லிடுத்து என்ன சொல்லியிருக்கு தெரியுமா நாங்கள் எந்த நல்லவற்றை செய்தோமோ அதை மட்டுமே நீ செய் ஏதேனும் எங்களையும் அறியாமல் நாங்கள் தவறுகள் செய்திருந்தால் அதை நீ செய்யாதே நோய்தராணித்தான் விளக்கம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறார் எவ்வளவு பெரிய நிபுணனா இருந்தாலும் பண்ணிக்கத்தான் வேணும் அக்செட் பண்ணிக்காமல் நம்மளால இருக்க முடியாது அதுக்காக மிஸ்டேக் பண்ணணும் வேணும்னு பண்ணுறது இல்லை வேணும்னா வில்ஃபுல்லாக பண்ணுறது கிடையாது மேபி வரலாம் ஆனால் அதை நாம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால இவங்க இந்த பத யோகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனசு இருந்தால் தானே பிரச்சனை அது எப்படியாவது சித்தவருத்தி நிரோதம் பண்ணி அழிச்சு கொண்டு அது அப்பத்தான் அது வருது பூதம்னா மகாபூதமாக வருது வேதாந்தத்திலாம் அந்த ப்ராப்ளமே இல்லை அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா மனசை தர்மமாக வச்சுக்கோ கெட்ட எண்ணம் வந்தால் செயல்படுத்தாதே கவலைப்படாதே கெட்ட எண்ணம் வந்தால் செயல்படுத்தாதே ஐயோ இப்படி கெட்ட எண்ணம் கவலைப்படாதே இது நல்லா வாழ்ந்துட்டியாம இது வராது அநேகமாக வராது ஒரு வேளை வந்ததுன்னாலும் கவலைப்படாது அதுக்காக வேண்டிய ஐயோ வந்துருச்சே அப்போ ஆன்மீகத்தை இத்தனை நாள் நான் பண்ண சாதனைகள்லாம் வீணாக போச்சேன்னு நினைக்காது ஒரு நாள் கவனமா புரிஞ்சுக்கணும் அதுக்காக என்ன பண்ணாலும் வரட்டுன்னு அர்த்தம் இல்லை எண்ணம் வந்ததுன்னா உடனே நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு நினைக்கணும் வேற விதமா கொண்டு போகலாம் மாற்று என்ன பண்றது ஏதாவது டேப்ரிக்கார்டர் கேட்போமா சுவாமிஜியோட கேசத்தை கேட்போமா கீதையை படிப்போமா அப்படின்னு சொல்லி உடனே அதை சேஞ்ச் பண்றதுக்கு உடனே பிரயத்தனம் பண்ணணும் எண்ணம் வந்து சொல்லி கொஞ்சம் விட்டுவிடக்கூடாது அப்புறம் அது பிசாச்சா போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் இந்த நான் சொல்ற விஷயத்தையே மனசுல கெட்ட எண்ணங்கள் தோன்றாமல் இருக்காது தோன்றினாலும் அதை செயல்படுத்தக்கூடாது அதே சமயம் வேதாந்த ஞானத்தின் மூலம் நான் மனமல்ல என்ற கருத்தின் அடிப்படையில் அதை பற்றி கவலைப்படவும் கூடாது அவ்வளவுதான் நான் மனமல்ல என்று புரிஞ்சுக்க பாருங்க இல்லையா அல்லாட்டும் என்னன்னா ஐயோ சுவாமி சினமிரக்கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிரக்கல்லார்க்குவாயேன் பராபரமே மனம் இறக்கிறதுனா என்ன அர்த்தம் மனம் பொய் என்று நிச்சயிப்பதே மனம் இறப்பதாகும் மனதை மனச மனசு இறந்து போச்சுன்னு வச்சுங்கோ ஞான பரம்பரையே இருக்க முடியாது ஞானத்தை சொல்லிக் கொடுக்கற பரம்பரையே இருக்க முடியாது ஜீவன் முக்தி இட்இஸ் நாட் பாசிபிள் ஜீவன் முக்திங்கிறதே பாசிபிள் இல்லை பிராரப்த கர்மம் ஞானிக்கு இருக்குங்கிற கருத்தும் பொய்யா போயிடும் இப்படி பல குற்றங்கள் வந்துடும் ஞானத்தை பெற்ற பிறகு மனசு அழிஞ்சு போகுதுன்னா மனசு ஞானத்தை பெற்ற பிறகு அழியிறதுனா என்ன அர்த்தம் அறியாமை அழிவதே மனம் அழிவது தீய எண்ணங்களை குறைப்பதே மனம் அழிவது தீய எண்ணங்களை பொருட்படுத்தாமல் இருப்பதே மனம் அழிந்ததற்கு நிகர் மனதை பொய்யென்று நினைப்பதே மனத்தை அழிப்பதற்கு நிகர் அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை வேற ஒன்றும் கிடையாது ஆகினால நான் மனமல்ல அது மாத்திரம் இல்ல சுவாமி நீங்க இவ்வளவு ஹை சப்ஜெக்ட் பேசுறீங்களே இவ்வளவு ரொம்ப ஹெவியா நீங்கள் மற்ற வேளாண்ட ரொம்ப சுவாமி பரமாத்தான் சாமி கிளாஸ் கேட்டவங்களுக்குலாம் தெரியும் அது ஏன்னா சுவாமி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுருக்கார் இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்பாங்க அவங்க அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியும் அது இன்னும் கூட கொஞ்சம் ஹெவியாகவே சொல்லலாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் அவங்கலாம் நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அப்போ சொல்ல முடியும் அதில் அவ்வளவு தூரம் ஆழமான விஷயங்கள் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா இந்த விஷயத்த எதுக்கு சொல்லுறேன்னு நிறைய நமக்கு அப்படியே அர்த்தம் பண்ணாங்க புரியலன்னா பரவாயில்லைங்கிறது புரியும் அது புரியலேன்னா பரவாயில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் சில விஷயங்கள்லாம் நம்ம கம்ப்யூட்டர் நம்ம போகிறோம் போகிறோம் இந்த வந்து ஃபேக்ஸ் மிஷின் இருக்குது இதெல்லாம் இப்படி ஒர்க் பண்ணது சார்பா ஒன்றுமே புரியலேன்னு வச்சுங்க நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் ஆத்மாவை பற்றி புரியலன்னா பெரிய நஷ்டம்தான் நம்மளை பற்றி புரியலேன்னு சொன்னால் பெரிய நஷ்டம் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியல ஏ எத்தனையோ மெட்டீரியல் சயின்ஸில் அத்தனை நாலேஜும் நம்ம பெற்று முடியும் முடியாது ஆனா ஆத்மக்யானம் இருந்தா போரும் ஆத்மக்யானம் ஒன்றே போரும் சந்தேகமே இல்லை ஆனா வந்து சிலதெல்லாம் வந்து ஹெவியா இருக்கு புத்தி வந்து என்ன விட அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அந்த புத்தியில் அபிமானம் இருக்கு படித்ததுக்கு கூட அந்த ப்ராப்ளம் வந்துடும் முதல்ல வந்து சோ சோ சென்சிட்டி சென்சிட்டிவ் அதிகமாக ஆக அதிகமா இருந்தான் முதல்ல கிராஸா இருக்கிற போது பிரச்சனையும் இல்லையா கண்டபடி திட்டிப்பான் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா போடுற சண்டையை பார்த்தீங்கன்னா இனிமே ஜென்மத்துக்கு அவங்க சேர மாட்டாங்க நமக்கு தோணும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டி உரையாடிட்டு இருப்பாங்க அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க வார்த்தைகளுக்கு எல்லாம் அவங்களுக்கே மதிப்பு கிடையாது அவங்க வார்த்தைகளுக்கு அவங்களே மதிக்கிறது இல்லை அவங்க ஆனா நமக்கு சின்ன வார்த்தை மாமியார் சொல்லிட்டா கூட நம்ம ரொம்ப படிச்சுட்டோமா ரொம்ப புத்தி இருக்கா மாமனார் மாமியார் எல்லாரையும் சொல்றேன் மாமியார் மருமகள் சொன்னாலும் சரி மருமகளை மாமியார் சொன்னாலும் கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னா சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கா அதனால என்னன்னா தெரியுது என்ன ஆங்கிள் பேசுறாங்கன்னு புரியுது பாத்தியா என்ன என்ன பாரு ரொம்ப சட்டிலா இருக்கா ரொம்ப பாதிக்கிறது மனசு மனச அது பெரிய அளவுல துக்கம் மாதிரில இது சூக் துக்கம் துக்கம் ரொம்ப கண்டினியூ அதிக வேற நாளாகுது அன்னைக்கு அப்படி சொன்னாங்க ஞாபகம் வேற இந்த குழந்தை எல்லாம் பருவ திடீர்னு அடிக்க எல்லாம் மறந்து போயிடும் மறந்து போயிடும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னர் வள்ளுவர் நான் எங்கிருந்த எங்கே போலீஹி புத்திங்கிறதுல நமக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமாகறதுனால அதுல ரொம்ப அபிமானம் இருக்கு நமக்கு நான் படித்தவன் நான் பண்டிதன் எனக்கு எல்லாம் தெரியும் அவனு அபிமானம் வச்சிருந்தா பகவான் உள்ளே கூட்ட குடும்புவர் உள்ள முக்கி இதுதான் அவஸ்தப்படும் அதனால புத்தினே அபிமானம் நமக்கு இருக்க அதுலேயும் தோஷம் உண்டு அது சிலவெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் சிலவெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் சரி அந்த ஸ்லோகத்தை முடித்து விடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் இருக்கு அதோடு முடித்து விட்டா டைம் நிறைவேயிடும் என்னன்னா உத்தமே க்ஷண கோப சாத் ரொம்ப உத்தமமானவங்களுக்கு கோபம் க்ஷண நேரமாக இருக்குமா உத்தமே க்ஷண ரெண்டும் கெட்டான கட்டிகா துவயம் டூ ஹவர்ஸ் கோபம் மத்தியமே கட்டிகா துவயம் கொஞ்சம் அதுக்குன்னு கேட்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ராத்திரியும் பகலும் இருக்குமா இன்னைக்கு கோபம் தான் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கும் ட்வெண்ட்டி அதனே சாத் அஹோராத்திரம் பகல் ராத்திரம்னா ராத்ரி பாபி மகா பாபி இருக்கான்னு பாருங்க அவனுக்கு சாகர வரைக்கும் போகாதான் கோபம் பாபிஷ்டே மரண அவன் வீட்டு வாசப்படிய நான் செத்தாலும் விதிக்க மாட்டேன் நீ மாத்தி சொல்பிமான அபிமானம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் மேலும் விளக்கம் நாளை காலை பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாஜ பூர்ணமேவா வசிஷே ஓம் சாதி ஹரி ஓ